السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان العجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من سرور أنفسنا ومن سيئة عمالنا من يهذل الله فلا مذل الله ومن يهذل فلا عذي الله وأشهد أن لا إله إلا الله واختبه لا شريك له وأشهد أن محمدنا عبده رسوله اللهم صلي على محمد النبي الأمي وعلى علي محمد அலகம்துல்லா அடுத்ததாக ஹிஜ்ரி ஆறில் வந்து நடந்த முக்கியமான சம்பவங்கள் நம்ம பார்க்க போறோம் கடந்த அமர்வுல குதேபியாவில் நடந்த அந்த வரலாற்று சம்பவங்களை பார்த்தோம் அதன் பிறகு ஹிஜ்ரி ஆறில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் எதிலிருந்து தொடங்குன்னு சொன்னா இந்த குறிப்பிடக்கூடிய சம்பவம் சஹி புகாரி முஸ்லீம் இப்னு இஷாக் அவருடைய புத்தகம் அகம்துள்ளி அவருடைய புத்தகங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பாக சஹிப் புகாரில ஆயிரத்தி ஹதீஸ் பல ஹனீஸ்கள் இருக்கு இது சார்ந்தது என்னன்னு சொன்னா உரைனா அப்படிங்கிற கோத்திரத்தை சார்ந்த ஒரு எட்டு நபர்கள் அவங்க என்ன பண்றாங்க இஸ்லாத்தை ஏற்று அதன் பிறகு என்ன பண்ணிடுறாங்க அந்த அகனு சுஃபா அதாவது திண்ணை தோழர்கள் அவங்க கூட இருப்பாங்க யாராவது கெஸ்டாசம் எப்பயுமே மசித நபதியில ஒரு தனியா ஒரு பிளே சொல்றேன் அங்கதான் அவங்க தங்குவாங்க அங்கதான் படிப்பாங்க அங்கதான் தூங்குவாங்க அங்கதான் உணவு யாராவது வந்து குடுப்பாங்க இப்படிதான் இருந்துச்சு இது அகனு சுஃபா திண்ணை தோழர்கள் இவர்கள் இப்ப இவர்களோட சேர்ந்து அவங்க இருந்தாங்க அவங்களுக்கு புது கிளைமேட்டு ஒத்துக்கலாம் முன்னாடியே பார்த்தோம் மக்காவில் இருந்து மதினா வந்த சகாபாக்கள் முஹாஜிர் சகாபாக்களுக்கு கடுமையான காய்ச்சல் அவுபக்கு சித்திகள்லானோ ரொம்ப முடியாமல் இருந்து புலம்பிக்கிட்டே கவிதை பாடினாங்க விழா நதியில் ஆனோ ரொம்ப முடியாமல் இருந்து புலம்பிக் கொண்டிருந்தாங்க அப்படிங்கலாம் நம்ம பார்த்தோம் காய்ச்சலுடைய உக்கரத்தினால இப்ப அதுபோல இவர்களுக்கும் ஒரு விதமான நோய் வந்துருச்சு அவர்களுடைய தோளுடைய நிறம் மாறக்கூடிய அளவுக்கு அந்த நோயுடைய பெயர் சரியாக தெரியல குறிப்பிடப்படல அப்ப அந்த ஒரு விதமான நோய் வந்துருச்சு அந்த நோய் வந்த பிறகு இவங்க என்ன பண்றாங்க நாங்க மதினா விட்டு வெளியேறுவதற்கு நீங்க பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு நபிசுல்லாலும் கேட்கறாங்க நபிசுல்லாலும் அனுமதி கொடுத்துடுறாங்க அதுவும் இல்லாம இவர்களுக்கு வந்து என்ன மருந்து எடுக்கணும் அப்படின்னு நபிசுலம் அங்க வந்து குறிப்பு கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு இடத்துல வந்து அவர்கள் ஒகத்தை இவர் நபிசுலாவசம் அவருடைய ஒட்டக மேய்ப்போரையும் அனுப்பி வச்சு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்துட்டு அங்கு அவர்கள் வந்து ஒரு அந்த ஒட்டகத்துடைய பாலையும் ஒட்டகத்துடைய சிறுநீரையும் குடிங்க இதுதான் வந்து இதற்குரிய மருத்துவம் அப்படின்னு நபிசுலாவசம் சொல்றாங்க அவர்களுக்கும் அதே போல அவர்கள் குடிக்கிறாங்க அவர்களுக்கு உடல்நிலை சரியா போயிரு சரியா போன பிறகு அவங்க என்ன பண்றாங்க அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுறாங்க வெளியேறின பிறகு நபி சொல்லா அலிம் அனுப்பி வைத்த அந்த நபர் அவருடைய மேய்ப்பவரையும் கொண்டுட்டு அதுவும் கொடூரமான முறையில கண்ணை புடுங்கி தீ வச்சு ரொம்ப கொடூரமான கையை காலை வெட்டி அந்த மாதிரி கொண்டுட்டாங்க கொண்ட பிறகு அதுவும் இல்லாம ஆயுதங்களோட அவர்களை வைத்திருந்த ஆயுதங்களோட அங்க சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ட்ட சூறையாட ஆரம்பிச்சாங்க அங்க இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் மற்ற மக்களுடைய பொருட்கள் ஆயுத முனையில என்ன பண்றாங்க எல்லாத்தையும் நபிசிலாசத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நபிசுலரசம் அவர்களை சபித்து துவா செய்றாங்க அது மட்டும் இல்லாம இருபது அன்சாரி சகாபாக்களை அனுப்பி அவர்களை பிடிச்சிட்டு வாங்க சொல்றாங்க அவர்கள் பிடிக்கப்பட்டு சகை புகாரியில் ஆயிரத்தி ஐநூத்தி ஓராது குறிப்பிடப்படுவது கூட அவங்க வந்து பிடிக்கப்பட்டு அவர்கள் எப்படி பண்ணாங்களோ அந்த ஒரு நபருக்கு அந்த நபிசிலாவோசம் அனுப்பி வைத்தவருக்கு என்ன பண்ணாங்களோ அதே மாதிரியே அந்த வந்த எட்டு நபருக்கும் நபிசில பண்ண சொன்னாங்க என்ன பண்ணாங்க அவர்கள் வந்து கைய கைகளையும் கால்களையும் வெட்ட வெட்ட சொன்னாங்க அதே போல அவருடைய கண்ணை அவங்க பிடுங்கினாங்க அதே மாதிரி இவர்களுடைய கண்ணையும் நீங்க புடுங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இது வந்து மலை சரியான ஒரு மலை நல்ல மலை அங்க வந்து அவர்களை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அந்த மலையின் மீது அவர்களுக்கு தண்ணி கேட்கப்படும் போது தண்ணி கொடுக்கப்படலை அப்ப அவர்கள் மரணிக்கும் வரை இப்படியே இருந்து மரணித்தாங்க அப்படின்னு நம்ம பல கிரந்தங்களில் பார்க்கப்படுது அப்ப இதுல நம்ம மூணு விஷயங்கள் கவனிக்க வேண்டியது முதலாவது விஷயம் ஒரு மிருகத்துடைய சிறுநீரை சொல்லிருக்கிறார்களே அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழுதலாம் இத பத்தி என்ன சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த மிருகங்களுடைய சிறுநீர் நஜீசா இல்லது சுத்தமா அப்படின்னு உலமாக்கள் குறிப்பிடும்போது உண்ணக்கூடிய விலங்குகளுடைய சிறுநீர் வந்து நஜீஸ் கிடையாது அப்படின்னு இமாம் மாலிக் ரம தொழிலாளியும் இமாம் அகமது ராம தொழிலாளியும் குறிப்பிடுறாங்க மற்ற இமாம்கள் இது வந்து உண்ணக்கூடிய மிருகமாக இருந்தாலும் நஜீசா கருதப்படும் அந்த ஒரு கருத்துல இருக்கிறாங்க இது முதலாவது விஷயம் இரண்டாவது இந்த ஹதிசை குறிப்பிட்டு காபிராக இருக்கட்டும் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் ஹதீஸை மறுக்கக்கூடிய கூட்டத்தினராக இருக்கட்டும் இந்த ஹதிச பாருங்க சிறுநீர்லாம் முடிக்க சொல்லி வருது நபிசுல்ல சொல்லிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபிசுல்லுடைய அந்த நபித்துவத்தை கிண்டல் பண்றதுக்கு அல்ல பொய் பிடிக்கிறதுக்காக அல்லது ஹதீஸை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்ன பண்ணுது இந்த மாதிரி பாருங்க சையீப் புகார்லேயே இந்த மாதிரி ஹதீஸ் இருக்கு ஹதீஸ் அப்ப எல்லா ஹதீஸ்லேயும் நாம வந்து மெடிசனாக பயன்படுத்தலாமா இதற்கு முன்னாடி அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்களா வரலாற்றில் பயன்படுத்திருக்கிறாங்களான்னு பார்த்தா பல நேரங்களில் சிறுநீரை வந்து மெடிசனாக பயன்படுத்திருக்கிறாங்க குறிப்பாக இப்ப இந்த மாடர்ன் சயின்ஸ்ல மாடர்ன் மெடிசன்ல குறிப்பாக ஒரு என்னன்னு சொன்னா முழுக்க முழுக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இன்னைக்கு வரைக்கும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள்ல அமெரிக்காவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மருந்து இந்த யூரி உள்ளடக்கிய இந்த ட்ரக் பிரிமறைன் அப்படிங்கிற அந்த ஒரு மருந்து இன்னைக்கு போய் நம்ம கூகுள போட்டு பார்த்தா விற்கப்படியா ஒரு தெளிவா செக் பண்ணிட்டு வந்துட்டு தான் நம்ம சொல்றது அப்ப இது மேலும் வந்து யூஎஸ்ஏல அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரக் இன்னைக்கு இதெல்லாம் கொத்துக்குவாங்க அந்த காலத்துல அதுவும் வந்து அந்த குறிப்பிட்ட நோய்க்கு எல்லா நோய்க்கு குடிங்கன்னு சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு மட்டும் டோட்டல் நபித்துவ வாழ்க்கையிலேயும் இருபத்தி மூணு வருடத்திலையும் இந்த ஒரே ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு மட்டும்தான் சிறுநீர குடிக்க சொல்லிருக்கிறாங்க அதுவும் மருந்து ரீதியாக இவ்வளவு அறிவியல் வளர்ந்த நேரத்திலேயே பல மெடிசன்கள் பயன்படுத்தப்படுது பயன்படுத்துவதை வந்து அப்ப சயின்ஸ் குறை சொல்ல மாட்டாங்க நபித்துவத்தை கிண்டல் பண்ண கேள்வி பண்ண அரிச மறுக்கக்கூடிய சொல்லக்கூடியவங்க இதுல மருந்து வாங்கி சாப்பிட்டு அப்ப அந்த யூரின வந்து பல நேரங்களில் பயன்படுத்தி இருக்கிறாங்க ஆன்டி கேன்சர் ஆன்டி பிளாட்டலோ புரோடக்டிவ் இது போன்ற விஷயங்களுக்கு வந்து இந்த யூரின் பயன்படுத்தலாம் அப்படின்னு இன்னைக்கு ரிசர்ச் பேப்பர்ஸ் நாரிசாம் சலமண்ட் அப்படிங்கிற நபர் இது போல நபர்கள் சேர்ந்து அந்த ரிசர்ச் ரெண்டாயிரத்தி இருபதில் வெளிவந்த ரிசர்ச் நோய்களுக்கு பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் அந்த நோய்க்கு அதை பயன்படுத்தினாலும் சரியாகும் அப்படிங்கிற நோய் லிஸ்ட் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க நபர்கள் சும்மா ஒரு வேற வழியே இல்லாம அக்யூஸ் பண்றது அதிக தேவையில்லை அடுத்ததாக மூன்றாவது நமக்கு தோணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட சம்பவத்துல ஏன் நபிசர்லால இவ்வளவு ஒரு கடுமையான அவர்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் நபிசர்லாஸ்வம் நபித்துவ வாழ்க்கையில அந்த இருபத்தி வருடத்துல இது போன்ற ஒரு தண்டனை யாருக்கும் கொடுத்தது இல்லை அப்ப இந்த நதீச அறிவிக்கக்கூடிய நபர்கள அந்த அறிவிப்பாளர் தொடரில் வரக்கூடிய சங்கீப் புகாரி ஹதீஸ்ல வரக்கூடிய அறிவிப்பாளர் தொடரில் வரக்கூடிய அபு குலாபா அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்றாரு நபர்கள் என்னென்ன பண்ணாங்க முக்கியமான பெரும்பாவங்க என்னாம பண்ணாங்க கொலை பண்ணாங்க திருடுனாங்க ஆயுத முனையில திருடுனாங்க குஃபரி இஸ்லாத்தை விட்டு முருத்ததையும் போனாங்க அப்ப இவர்களுக்கு அதனாலதான் இவ்வளவு கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு குறிப்பாக இஸ்லாத்துல நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் கிசாஸ் எல்லா குழந்தை சொல்றான் பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு மூக்கு கண்ணு அப்ப இவர்கள் கூட்டிட்டு போய் நம்பிக்கை திரும்ப செய்த அந்த ஒரு நபருக்கு செய்தனால அனைவருக்குமே இது செய்யப்பட்டது அப்படின்னு உலக குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்ப நமக்கு தெல்ல தெளிவா தெரியும் ஒரு நபரை சேர்ந்து அதாவது ஒரு நபரை கொள்வதற்கு நூறு நபர்கள் ஒன்னு சேர்ந்து உடந்தையா இருந்து அந்த ஒரு நபரை கொள்றாங்கன்னு சொன்னா அந்த நூறு பேரையும் அதே மாதிரி கொள்ளணும் அப்படிங்கறத அல்லோட சட்டம் குற்றத்துல வந்து ஒரே ஒரே போலதான் அவர் பணக்காரா இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி அபிசர் சொன்ன என்னுடைய மகள் திருடினாலும் கையை விட்டுவன் தான் சொன்னாங்க உமரதுலான்னு சொல்லி காட்டினாங்க சனா சனா மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒருவரை கொன்றாலும் அந்த அனைவரையும் நான் திரும்ப வந்து பழி வாங்குவேன் இதுதான் நீதி அல்லாவுடைய நீதி தான் இன்னைக்கு அப்பாவி பணம் இல்லாதவன் பணம் இருக்கிறவனுக்கு ஒரு நீதி பணம் இல்லாதவனுக்கு ஒரு நீதி ஆட்சிகள் இருக்கிறவனுக்கு ஒரு நீதி அப்படிங்கற மாதிரி கிடையாது உமரது இல்ல அவருடைய ஆட்சி பக்கத்துல ஆட்சி நேரத்தில் என்ன பண்ணாங்க கவர்னருடைய மகன் இன்னொருத்தர சின்ன பையன் இன்னொரு அடிச்சது யூத சிறுவன அவர் வந்து உமரது இல்லான் கம்ப்ளைண்ட் பண்ணும் போது அதே மாதிரி மக்களை கூட்டி அந்த பையனை அடிக்க சொன்னாங்க கஷ்டப்பட்டாரு அதாவது மரண நேரத்துல உங்களோட உங்க உங்களுக்கும் எனக்கும் கசப்பான ஒரு சம்பவம் இருக்கா அப்படின்னு உமரது இல்லான் அந்த சகாபீட்டை கேட்கிறாங்க உமரது இல்லான் அதுக்கு அவர் சொல்றாங்க இந்த மாதிரி அத்தனை பேர்த்த கூட்டி வச்சு நான் ஒரு கவர்னர் என்னுடைய மகனை அத்தனை பேர்த்த கூட்டி வச்சு நீ அடிச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்கும் போது சொன்னாங்க அந்த இடத்துல நீயா தானே அடிச்சிருப்பேன் இங்க நமக்கு நீதிதான் முக்கியம் அது மாற்றாரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நீதிதான் நிலைநாட்டும் நூறு பேர் சேர்ந்து ஒருத்தரை கொண்டாலும் அவர்களுக்கு அதே தண்டனை தான் நம்ம குறிப்பிட கருத்தில் வைக்கணும் அடுத்து நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் குறிப்பாக ஷராயாக்கன் நபீஸ்வரம் அனுப்பி வைத்த சிறு படையை குழுக்கணும் இப்னு கசீர் ராமத்துலாலி அவர்களுடைய புத்தகத்தில் வரக்கூடிய நிகழ்வுகள் இது ரபியுல் அவல் மாதத்தில் நாற்பது நபர்கள் கொண்ட குழுவை நபிசுல்லால கிம் மர்சூக் அவர்களை நோக்கி அனுப்பினாங்க அவங்க என்ன பண்றாங்க அவர்கள் அந்த எதிரிகூட்டத்தினர் ஓடிட்டாங்க அவர்கள் ஓடின பிறகு இருநூறு ஓட்டகம் கனிமத்தாக கிடைத்தது இருநூறு ஓட்டகத்தை கனிமத்தாக திரும்ப மதினா திரும்பிட்டாங்க அடுத்ததாக அபு உடைய தலைமையில துல்கிஸ் அவர்களை நோக்கி நாற்பது ஆண்களை வந்து நபிசுல்லாம் அனுப்பினாங்க அதுவும் இந்த படை வந்து நடந்தே சென்ற அவர்கள் கால்நடையாக நடந்து சென்று காலையில அதிகாலையில அங்க ரீச் ஆறாங்க ரீச் ஆயிட்டு ரீச் ஆகும் அவங்க எல்லாரும் ஓடிட்டாங்க ஓடின பிறகு ஒரே ஒரு நபர் மட்டும் கைதியாக கிடைக்கிறாரு அவரை வந்து நபி சுல்லா கொண்டு வந்து விட்டுறாங்க அடுத்ததாக முகமது மஸ்லாமா லதியுல்லானோ அவர்களுடைய தலைமையில பத்து ஆண்கள் கொண்ட ஒரு சிறிய ஒரு ஷராயா படைக்குழு கிளம்புது அதுல இவரை தவிர முகமது மஸ்லமார் தவிர அனைவரும் கொல்லப்படுறாங்க ஷஹீதாக்கப்படுறாங்க இப்ப இந்த ஒருவர் மட்டும்தான் உயிர் உயிர் பிழைச்சு அதுவும் பலத்த காயத்தோடு நடித்ததாக திரும்ப நாம் இங்க கருத்துல கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா ஒரு நாள் வெற்றியாக ஒரு நாள் தோல்வி இருக்கும் இதுதான் அல்லாவுடைய சூழ்நிலை அல்லாவுடைய தான் அப்ப அதை நாம் அதையும் நாம் கருத்தில் கொள்ளணும் அடுத்ததாக ஜை ஹாரிசா ரதியுல்லா அன்மு இவர்களுடைய தலைமையில அல் ஜமு அவர்களை நோக்கி நபிசுல்லா அலஸ்லம் அல் ஜமு அதே பனு சாலபா அல் இஸ் இந்த நபர்களை நோக்கி நபிசுல்லா அலுலம் படை அனுப்புறாங்க இதுல வந்துட்டு நம்ம குறிப்பிடணும் இந்த இது மூணுமே தனித்தனி ஷரையா மூணு அனுப்பப்பட்ட தனித்தனியா அனுப்பப்பட்ட படை மூணுக்குமே அமீரியா சொன்னா ஜயிது பின் ஹாரிசா ரதியுல்லா இங்க நபிசல்ல அன்சாரிகள் அவர் நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது இஸ்லாம் வருவதற்கு முன்னதாக சைது பின் ஹாரிசார் ஹதி அல்லா நூ நாம ஒரு சுதந்திர மனிதனாக வாழ முடியும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு ஆனா இங்க பாருங்க கரு இதரான மோர்த்தம் ஷாலா பின்னாடி பார்ப்போம் அதற்கும் இவரைத்தான் படை தளபதியாக நபிசுல்லா அனுப்புறாங்க அடுத்து அவர் நடந்த ஷராய என்னன்னு சொன்னா அலிபின் அபுதா ரஜ் நூ அவர்களுடைய தலைமையில பனு சீத் இவர்களை நோக்கி நபிசுல்லால அனுப்புறாங்க அப்ப இந்த குறிப்பிட்ட கோத்தரம் என்ன பண்ணாங்க இவர்கள் வந்து கைபரில் இருக்கக்கூடிய யூசர்களுக்கு உதவி புரிந்து கொண்டிருந்தாங்க நபியை நபியை தாக்குறதுக்கு ஆயுதம் அவங்களுக்கு ஆலோசனைகள் இது போல அவங்க தூண்டி விடுறது இது போல தூண்டி கொண்டிருந்தாங்க அப்ப இவர்கள் வந்துட்டு இவர்களை தாக்க அலிதல்லானுடைய தலைமையில ஒரு படையை வந்து நபிசுல்லால அனுப்புறாங்க அப்ப அவர்கள் போய் போகும் முன்னாவே இவர்கள் ஓடிட்டாங்க எதிரிகள் ஓடிட்டாங்க ஓடினா அங்கு ஒரே ஒரு நபர் மட்டும் கைதியாக கிடைக்கிறார் அவரும் வந்து முஸ்லிம்களோடு சேர்ந்து பின்னர் வந்து அவர்களுக்கு மத்தியிலே அந்த போத்திரத்தாரர்களுக்கு மத்தியிலேயே தகவல் திரட்டுவதற்காக உளவாளியாக மாறுகிறார் இப்ப இதெல்லாம் நடந்து இந்த போன்ற போன்ற சம்பவங்கள் மூலமா நாம எடுக்கக்கூடிய படிப்பு என்னன்னு சொன்னா நபிசுல்லா முழு அரேபியாலையும் என்ன நடக்குது அப்படிங்கறதுல அப்டேட்டா இருந்தாங்க சராயாக்களுமே ஒரே வருடத்துக்குள்ளது நம்மளை நோக்கி இது எதுவுமே நபிசுலன் தானா போய் தாக்க வராங்க அப்படின்னு தெரியும் போது அனுப்பிடுவாங்க ஒருத்தங்க தயாராயிட்டு படையை அனுப்பிடுவாங்க சர்பிரைஸ் அங்க போய் தாக்குதல் கொடுப்பாங்க அப்ப அங்கு படைய நம்ம தாக்குதலுக்கு நம் படையை திரட்டி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அப்டேட் நபிசுல்ல அங்கும் இங்கும் இருந்து மூணு அரேபியாவில் இருந்தோம் நபிசுல்லா தகவல் பெற்றுக்கொண்டே இருந்தாங்க நம்மளை சுத்தி என்ன நடக்குற அப்டேட்டு முழுக்க முழுக்க நபிசுல்ல வாங்கிக் கொண்டே இருந்தாங்க அப்ப எந்த அளவு அப்டேட்டா இருந்தாங்க சஹாபாக்கம் நபிசுல்லும் கருத்துல அடுத்ததாக எதிரிகள் தாக்கம் முன்னதாகவே நபிசுல்லா அலுவலம் தாக்குதல் தொடுக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா அவர்களை மதினா எல்லைக்கு வரவிட்டு அந்த மாதிரி விடாம அவர்கள் தாக்கணும்னு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே சர்பிரைஸாக தாக்கக்கூடிய இருந்தாக நாம இதன் மூலமாக இந்த திடீர் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு வழிமுறையில் இருந்தாங்க வந்து நபிசுல்லம் இவரை தாவா செய்வதற்காக அனுப்புறாங்க தாவா செய்ய அனுப்பும் போது அங்க அனைத்து மக்களும் கிட்டத்தட்ட அனைத்து மக்களும் களிமா சொல்லிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த மன்னர் அவர் என்ன பண்றாரு அங்க இருக்கக்கூடிய அந்த மன்னருடைய பெண்மையாக அப்துல் ரஹ்மான் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாங்க நடந்த ஒரு முக்கியமான உதிரியான சம்பவம் அடுத்ததாக ஹிஜ்ரி ஏழில் நடந்த சம்பவங்கள் குறிப்பாக மூசா பின் உக்குபா ரஹமத்துல்ல இவர் வந்து யாரும் சொன்னா வரலாற்று ஆசிரியர்களே மிகச்சிறந்த தலையாய ஆசிரியர்கள் அப்படிங்கிற ஆசிரியர்கள் இவரும் ஒருவர் அப்படின்னு ஏகாபித்த கருத்தாக உலமாக்கல் கருதுறாங்க அப்ப அவர் வந்து அவருடைய புத்தகங்கள் இல்ல அவருடைய புத்தகங்களை ரெஃபர் பண்ணி எழுதின புத்தகங்கள் குறிப்பாக இப்னு கசீர் அவருடைய புத்தகங்கள் இப்னு இஸ்லாக் வாக்கித் ராமத்துல இவர்களுடைய புத்தகங்கள்லாம் இருக்குது அப்ப அவர் சொல்றாரு நபிசுல்லா ஹுதேபியால் திரும்பி வந்த உடனேயே இருபது நாளில் வெறும் இருபது நாள் கலையே கைவரை நோக்கி போர் செய்ய கிளம்பினாங்க வருடம் அட்டி புதை எல்லாம் வாங்கி இங்க வந்து அஞ்சு வருஷம் போர் அங்கிருந்து யூதர்கள் வராங்க அங்க இருந்து உள்ள இருந்து குழி தோண்டி தள்ளியோட பாக்குறாங்க மேல இருந்து கல் போட பாக்குறாங்க அங்க குறைசிகள் படையெடுத்துட்டு வராங்க அப்ப எல்லா தொடர்ந்துச்சு ஒருடங்களுக்கு நமக்குள்ளையும் கிடையாது அப்படின்னு ஒப்பந்தம் பண்ருக்காங்க இவங்க நினைச்சிருந்தா நம்ம அப்படியே இருந்துட்டு காலத்தை ஓட்டி ஆனா இவரிதல் இருபதாவது நாள்லயே என்ன பண்றாங்க கைவரை நோக்கி ஏன்னா அவர்கள் வந்து அங்க மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிக்கு அவங்க வித்துட்டு இருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் அப்ப அவர்கள் என்ன பண்றாங்க குறைசிகள் இங்க வந்து எந்த பிரச்சனையும் பண்றது இல்ல ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த யூதர்கள் திரும்ப என்ன பண்ணாங்க எல்லா கோத்திரத்தையும் அங்க இங்க எல்லாத்தையும் சேர்த்து இவர்கள் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாராகி கொண்டிருந்தாங்க இதை கேட்டவங்க நபிசுல்லா கைப்பறி நோக்கி போயிட்டாங்க கைப்பறி நோக்கி கிளம்பும் போது பின் அக்வா ரத்தியல்லா இவர் இவர் யாருன்னு சொன்னா ஒரு கவிஞர் நசீர் பாடுவாங்க அதுபோல ஒரு பாட்டு வடிவில் அவரு வந்து கவிதை கவிதை படிக்கக்கூடிய ஒரு நபர் ஏன் நபிசல்ல ஒரு நீண்ட தூரம் பயணம் தான் போகும்போது இது போல செட்டப் பண்ணிட்டு தான் போவாங்க போர் அடிக்க கூடாதுல்ல அப்ப அவரு பாட்டு பாட்டுகளை அல்ல பத்தி அல்லாவே திக்ரு பண்ணிட்டு அதாவது கவிதையும் அல்லா எல்லைக்குள்ள ஹலால் தான் எல்லையை தாண்டி பொய்யா சொல்றது மிகைத்து கூறுவது தான் அல்லா அல்லாவுடைய பார்வையில் ஹலம் இப்ப அல்லாவை புகழ்ந்து கவிதை பாடுவது இதெல்லாம் ஆகமானது அப்ப இந்த சஹாபி அல்லாவை புகழ்ந்து கவிதை பாடக்கூடிய ஒரு சகாபி இப்ப இவரு கவிதை பாடிக்கொண்டிருக்கும் போது அல்லாவை புகழ்ந்து ஒரு கவி பாடும் போது நபிசுல்லா அலுவலம்லா அப்படிங்கிறாங்க அதாவது அல்லாஹ் வந்து உங்களுக்கு அருள் புரிவானாங்க அப்படின்னு துவா செய்யறாங்க அப்ப இங்க நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த துவா செய்த உடனே அல்லா உங்களுக்கு அருள் புரிவானாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நபிசுலாசம் துவா செய்யறாங்க இத வந்து சகாபாக்கள் அருள் புரிவத வந்து எதுவாக கருதி இருந்தாங்க உமர் ரதில்ல சொல்றாங்க யார சொல்லா இவர் வந்து இன்னும் நம்மளோட கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறாங்க அதாவது அருள் புரிவான்னாவே அவர்கள் உள்ளத்துல ஒரு ஷஹீதாக போறாரு அதைத்தான் அவர்கள் அருளாக கருதுனாங்க அல்லாவுடைய பாதையில் மரணிப்பா அருளாக கருதுனாங்க இந்த துமா செஞ்சோன்னு உமர் ரதில்லான்னு கேட்கிறாங்க இன்னொரு அதே போல நபிசுலம் அவர் நபிசுலா போர் என்ன சொன்னா அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் தாக்குவது அதிகாலையில் நபிசுலாஸ்லம் தாக்குவதற்கு தயாராகிறாங்க கைபரு கோட்டைகளில் கைப்பறை பொறுத்தவரைக்கும் பலமான பல கோட்டைகளை கொண்ட மலை மேல பலமான பல கோட்டைகளை கொண்ட ஒரு அமைப்பு அங்குறது காலையில எல்லா வேலையை பார்க்க போறதுக்காக தொழிலை பார்ப்பதற்காக போகும்போது எல்லாம் வெளியே வராங்க கைப்பறை சேர்ந்த நபர்கள் அப்ப நபிசுல்லா படையை அங்கு பார்த்தபு அவர்கள் முகமது அல் கமீஸ் முகமது அல் கமீஸ் முகமது அல் கமீஸ் கத்திக்கிட்டே போறாங்க அப்ப அதாவது நபிசுல்லா அவருடைய ஆர்மியும் அங்கே வந்துருச்சு அவங்களுடைய படையங்க வந்துருச்சு கொண்டே போறாங்கல்ல இவரு என்ன பண்றாரு குறிப்பிட்டு காட்டுறாரு அறிவிப்பில் வருது எப்ப வந்து நான் உதய்பியாளா அவர்கிட்ட பேசிட்டு வந்தனும் அப்ப எனக்கு தெல்ல தெளிவாக தெரியும் முகமதும் அவரை சார்ந்திருக்க கூடியவர்களும் கண்டிப்பாக வெற்றியாளர்களாக ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்றாரு அவர்களுடைய அந்த நடத்தைகள் இருந்தே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு மேலும் வந்து உருவா உருவாபின் மசூத் அவரும் என்ன சொன்னாரு நான் எத்தனையோ மன்னர்களை பார்த்திருக்கேன் கைசர் கிசராக்களை பாத்திருக்கிறேன் நஜாசிகளை பார்த்திருக்கேன் எல்லாத்தையும் பாத்திருக்கிறேன் அவர்கள விட இவரை வந்து அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் நபியை பின்பற்றக்கூடிய நபர்கள் உயிரை விட அதிகமாக நேசிக்கிறாங்க அவர் கண் அசைவுக்காக காத்துக்கொண்டிருக்கிறாங்க அவர் சொல்றதை நீங்க கேட்டுக்கோங்க விஷயம் பார்த்து சொன்னாங்க அப்ப எல்லாருக்கும் கெஸ்ட் பண்ண முடிஞ்சது நபியை வந்து வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு அப்ப இவர் என்ன பண்றாரு இந்த கைபர் யுத்தத்துக்கு போகும்போது அவங்க கை முஸ்லிம்கள் கைவயுத்தத்துக்கு போறாங்க இவங்க என்ன பண்றாங்க மக்காவில் கொண்டு பெட்டு கட்டுவாங்க வெட்டு கட்டிக்கிறாங்க இவர் என்ன பண்றாரு அதாவது ஹுவை திபோ அப்துல் உஜா இவர் என்ன பண்றாரு சொன்னா நூறு ஒட்டகங்களை பந்தயம் கட்டுறாரு இந்த கைபறி யுத்தத்துல முஸ்லீம்கள் தான் ஜெயிப்பாங்க ஆனா சஃபின் உமையா போன்ற நபர்கள் என்ன பண்றாங்க யூதர்கள் தான் ஜெயிப்பாங்க ஏன்னா யூதர்கள் கடுமையான முறையில் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க ரெண்டாவது அவங்களுடைய ஹோம் டவுன் அவங்க சொந்த ஒரு அவங்களுக்குதான் எங்க ஒழுங்கு ஒதுங்கறது ஒழுங்குறது அவங்க எல்லாமே வெப்பநாள் எங்கெங்க வச்சிருப்பாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லாம அவர்கள் கற்றுத் தேர்ந்த போர்கள் கட்டு தேர்ந்த நபர்கள் அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு பல நபர்கள் வந்து பந்தயம் கட்டுறாங்க இவர் ஒருத்தர் தான் பந்தயம் கட்டுறாரு நூறு ஒட்டகத்தை முஸ்லீம் உடைய படையை தான் ஜெயிக்கும் இப்ப அந்த அளவு காஃபிர்களும் விளங்கி வச்சிருந்தாங்க இப்ப என்ன சொன்னா நபிசுல்லா தாக்குதல் தொடங்குறாங்க ஒரு கோட்டையில் ஒரு ஒரு கோட்டை வந்து நபிசுலா இருக்கக்கூடிய கோட்டை அதுல இருந்து மனித அப்படிங்கிற ஒரு யூதன் வெளியே வரும் வெளியே வந்து என்ன பண்றாரு முஸ்லீம்கள் இடத்துல அங்க வந்து அவங்க வந்து சேலஞ்சிடுறான் நீங்க வாங்க வந்து வந்து நீங்க வந்து என்னோடு யாரு ஒத்தைக்கு ஒத்த போடுறது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆமீர் பின் அக்வா ரதியெல்லாம் ஒண்ணும் யாரு இந்த பாட்டு பாடிட்டு இருந்தாங்க இவர் வந்து போறாரு போய் ஒத்தைக்கு ஒத்த அவர் வந்து போட்டிடுறாரு அப்ப என்ன பண்றாரு சொன்னா மருவ இந்த யூதனுடைய வாழ் இவருடைய கேடயத்துல மாட்டிக்குச்சு அக்வார்ோடைய கேடயத்துல இப்ப நல்ல சான்ஸ் என்னோ எளிதில் வெட்டும் போது இடத்துல அந்த போர்ஸா வந்து திரும்பி முட்டிக்கு மேல இவர் மேலேயே பட்டு பயங்கரமான ஒரு காயம் இப்ப அந்த காய காயத்தினால அவர் மரணித்தர் பீல்ட்லேயே அங்கேயே களத்திலேயே மரணித்தர் மரணத்த உடனே அழிஞ்சு போச்சு இவரு தற்கொலை செய்து கொண்டாரு எல்லா நன்மையும் போயிருச்சு சகாபாக்கள் விமர்சிச்சு கொண்டிருக்கும் போது அவருடைய நெருங்கிய உறவினர் சலமா பின் அக்வா அவரு வந்து ரொம்ப ஒரு சோகமான முறையில் இருக்கிறாரு இதை பார்த்த நபி சொல்லல சார் எதா சலமா பின் அக்வா இருந்து சோகமா இருக்கிறத பார்த்தேன் ஒரு பேட்டில் பீல்டுல போர்க்களத்துல ஒரு நபருடைய முகத்தில் இருக்கக்கூடிய சோகத்தை பார்த்து நபிசுலா கேட்கிறாங்க எப்பேற்பட்ட ஒரு தலைவர் அவர் வெட்டுப்பட்டு வெட்டுப்பட்டு அவர் மறந்துட்டாரு அவர் நரகத்துக்குரியவங்க எல்லாம் விமர்சிக்கிறாங்க இது உண்மையா அப்படின்னு கேட்டவங்க நபிசுர்லா சொல்றாங்க தன்னோட ரெண்டு விரலை காட்டு அவருக்கு ரெண்டு கூலி மத்தவங்களா சகிதுக்கு ஒரு கூலினா அவருக்கு ரெண்டு கூலி அப்படின்னு கூப்பிட்டு கேட்கறாங்க அப்ப இங்க நம்ம கருத்தில கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா நபிசுல்லா சிலம் எர்ஹமஹுல்லா அப்படின்னு சொன்ன மாதிரியே அதே போல அவர் சஹிதாயிட்டாரு அருள் புரிவதாக அருள் புரிவதனாவே சஹிதார்தான் அப்படின்னு சகாபாக்கள் விளங்கி வச்சிருந்தாங்க ரெண்டாவது நபியுடைய அந்த ஒவ்வொரு நபர் மீதும் அவர்கள் வந்து காட்டிய பாசம் அவர்களுடைய முகத்தில் வரக்கூடிய மாற்றத்தை கூட நபிசுல்ல பார்த்து கடுமையான போர் நேரத்தை கூட நபிசுவாஸ் ஏசமா இருக்கீங்கன்னு கேக்குறாங்கன்னா அன்பாக நபீசராஜர்களை பார்த்துக்கிட்டாங்க என்ன பண்றாங்க கோட்டையை திறக்க முடியல கடுமையான முறையில போர் இருக்கு ஆனா கோட்டையை அவர்களால் திறக்கவே முடியல கோட்டையை திறந்தாலும் உள்ள போய் போரிட முடியும் அவர்கள போதுமான உணவு எல்லாமே இருக்கு வருடக்கணக்கில் சாப்பிடறதுனால உணவு இருக்கு இப்ப என்ன பண்றாங்க தெரியாம அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு கோட்டையை திறக்க முயற்சி முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தாங்க அப்ப நபிசு சொல்றாங்க பல நாட்கள் முயற்சி எடுத்து முடியல நாளைக்கு நான் வந்து இந்த கொடியை இஸ்லாமிய கொடியை ஒரு சில இடத்துல கொடுப்பேன் அவர் வந்து அல்லாவையும் ரசூலையும் நேசிப்பார் அல்லாவும் ரசூலும் அவரை நேசிக்கிறாங்க அந்த நபர் வந்து அந்த நபர்கிட்ட கொடியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நபிசு சொல்றாங்க அப்ப இத கேட்ட பல நபர்களும் குறிப்பாக சாதனா அன்று படைக்கு சென்ற அத்தனை முஸ்லிம்களுமே நாளைக்கு கொடி என்ட்ட குடுத்துட மாட்டாங்களா என்ன குடுத்துறாங்கள எதிர்பார்த்திருந்தோம் மேலும் உமர் ரதுல்ல குறிப்பிடக்கூடிய ஒரு சம்பவம் சஹி முஸ்லீம்ல வரக்கூடியது என்னுடைய மொத்த வாழ்க்கையிலும் நான் ஒரு பதவிக்காக எனக்கு ஒரு பதவி கிடைக்க போகுது அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் விரும்புனேன் அப்படின்னா அது எந்த பதவின்னு சொன்னா நாளைக்கு எந்த கொடிய கொடுத்துட மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பதவிதான் என் முழு வாழ்க்கையில விரும்பினேன் அப்பாஸ் ரதி வந்து நபிசுல்ல வந்து கேட்டாங்க எனக்கு வந்து இந்த பதவி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நபிசுல்ல சிறிய தந்தை இஸ்லாமிய ஆட்சிகள் பதவி கொண்டிருக்கு பதவியை வந்து கேட்கும் போது நபிசுல்ல என்ன சொன்னாங்கன்னா பதவி நாங்கள் கேட்க அதாவது நாங்க என்ன பண்ணுவோம் அப்ப இஸ்லாமத்தில பதவியை விரும்பாதது எவ்வளவு அம்சம் அப்படிங்கிற ஹுப்பல் இமாரா பதவிக்கு ஒரு பொசிஷனுக்கு ஆசைப்படுறது இது இஸ்லாமத்தில் கண்டி கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அதுவாக வர்றது வேற தாமாக எனக்கு இது வேணும் இந்த பதவி வேணும் இந்த பதவி வேணும்னு விருப்பப்படுறது மிக ஒரு மோசமான ஒரு நிலை அப்படிங்கிறத நம்ம கருத்து கொள்ளணும் குறிப்பாக திருமதி என்ற நவிமுறை தொகுப்பிலே வரக்கூடிய ஒரு ஹதீஷ் பசி பசியோட இருக்கிற ரெண்டு ஓனாய ஒரு ஆட்டை நோக்கி அனுப்பி அனுப்பி வர சேதாரம் இருக்குது அதை விட மோசமான சேதாரம் பதவி ஆசை இருக்கிறானே அவனுடைய ஈமானுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிக்கன்றாங்க ஒரு ஓனாய பல ஆடுகளுக்கு மத்தியில விட்டாலே எத்தனை ஆட்டை அது கொள்ளும் தெரியாது பசியோட இருக்கிற ஓனாய் அதுவும் அதுவும் ஆட்டுக்கு என்ன டேமேஜ் வருமோ அதை விட ஈமானுக்கு டேமேஜ் அப்படிங்கிறாங்க மேலும் சகி புகாரை ஹதீஸ் இன்மையில விரும்புவீங்க பதவிகளை விரும்புவீங்க ஆனா மறுமையில அது கிடைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிற அப்ப இன்னைக்கு நடக்குதுங்களா இல்லையா பதவியை எவ்வளவு விரும்புறாங்க அங்க அந்த பதவி வேணும் இந்த பதவி வேணும்னு அதற்கு எவ்வளவு ஒரு அது ஒரு பதவியை விரும்புதல் ஒரு மோசமான ஒரு நடைமுறை இஸ்லாத்துல அப்படிங்கறத நாம் இங்க கருத்துல கொள்ளணும் அப்பிஸ் உமரது இல்லான்னு சொல்லி கேட்டுறாங்க மொத்த வாழ்க்கையில் எனக்கு ஒரு கொசிஷன் ஒரு பதவி வேணும்னு நான் விருப்பப்பட்டு இருந்தேன்னு சொன்ன அது ஒண்ணுதான் அப்படின்னா நபிசுல்லாஸ்லாம் அடுத்த நாள் கொடியை எடுத்துட்டு வராங்க கொடியை எடுத்துட்டு வந்து எல்லாரும் ஆவலோட நிக்கிறாங்க யார்ட்டு கொடுப்பாங்க நபிசுல்லாஸ்லாம் அலி ரதில்லான்னு பேர் கொடுக்கறாங்க அலி அலி ரதில்லானு வந்தை கொடியை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க அதே போல அலிரதில்லானு கண்ணுல ஒரு காயம் இருந்தது காயம் இருந்தவுடனே நபிசுல்லா அந்த காயத்தை வந்து அவர்களுடைய எச்சிலை எடுத்து தொட்டு துவா செய்து அவர்களை அவர்களுக்கு ஷிஃபாவும் கிடைத்து அதன் பிறகு அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கொடியை நோக்கிக் போறாங்க அப்ப கொடியை கொடுத்த உடனே நபிசுல்லா சிலத்திட்ட அழிவது இல்லைன்னு கேக்கிறாங்க கொடியை பெற்ற உடனேயே என்ன பண்றாங்க சொன்னா அவர்கள் நம்மை போல அதாவது அவர்கள் எங்களை போல சகாபாக்களை போல யார சொல்லா அவர்கள் எங்களை போல ஆகும் வரை நாம அவர்களிடத்துல போரிட வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது அர்த்தம் என்னன்னு சொன்னா அவர்கள் எங்களை போல முஸ்லீம்களாக முஸ்லீம்களாக ஆகும் வரை நாம அவர்களிட போரிடணுமா அப்படின்னு கேட்கிறோம் அப்ப ஒரு வாழும் உதாரணமாக இருந்தாங்க நம்மளை போல அவங்க ஆயிரணும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்ல முடியுமா ஒரு ஒரு சகாபாக்கள் சொன்னாங்க அல்லாவும் குறிப்பிட்டிருக்கிறான் இவர்களை போல நீங்க ஆயிருங்க சகாபாக்களும் அந்த மாதிரி வாழ்ந்தாங்க இன்னைக்கு அவர்கள் போய் ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களிடத்துல நீங்க எங்களை போல ஆயிருங்க அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு அல்லாதவர்களிடத்துல போய் சொன்னா அவர்கள் என்ன சொல்லுவாங்க வருத்தத்துக்குரிய விஷயம் நீங்கள் ஒரே மாதிரி தாங்க இருக்க எல்லா பிரார்த்தனமும் நம்ம பண்றோம் எல்லாமே நம்பக்கூடிய எல்லா ஹராமான விஷயங்கள் எல்லாமே செய்யணும் அவர்கள் வாழும் உதாரணமாக இருந்தாங்க அவர்கள் நம்மை போல ஆகும் வரை போரிட வேண்டுமா அப்படின்னு நபிசுல்லா கேட்கறாங்க அதன் பிறகு நபிசுல்ல சொல்றாங்க நீங்க அவர்கள் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைங்க அழைத்து அல்லாவுடைய அழைப்பை அவர்களுக்கு சொல்லிட்டு அல்லாவிற்கு அவர்கள் ஆற்ற வேண்டிய பணிகளை பற்றி சொல்லுங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பண்ணிட்டு உன் மூலம் ஒருவர் இஸ்லாத்திற்கு வருவது உனக்கு கிடைக்கும் கனிமத்தை விட சிறந்ததுங்கிறாங்க அப்ப இங்க நாம முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்க வேண்டியது அப்ப அல்லாவுடைய பாதையில இந்த நடக்கக்கூடிய போர்களுடைய காரணம்லாம் என்னன்னு சொன்னா அவர்களை நேருகளின் பக்கம் அழைப்பதற்கு தான் கணிமத்துக்கோ இன்னைக்கு என்ன இன்னைக்கு போர் இன்னைக்கு பல உலகத்தில் நடக்கூடிய பல போர்கள் எதுக்கு நடக்குது அந்த ஊர்ல இருக்கிற வர வளங்கள் எல்லாம் சுரண்ட அந்த மக்களுடைய வளங்கள் எல்லாம் சுரண்ட உழைப்பா சுரண்டதான் நடக்குது என்ன சொல்றாங்க ஒரே ஒரு நபர் இஸ்லாத்துக்கு வருவது வந்து உனக்கு கிடைக்கும் அனைத்து கனிமத்தை விட சிறந்தது அனைத்து பொருட்களையும் விட சிறந்தது அப்படின்னு சொல்லி காட்டுறான் போருடைய நோக்கமே மக்கள் வந்து நேர்களையின் பக்கம் வரணும் அப்படிங்கறதுதான் நாம வந்து இங்கு தெரிந்து கொள்ளணும் அப்ப அழிரதில் லானுவ தலைமையில படையை செல்லும்போது அங்க இருக்கக்கூடிய எகுதிகள் பார்க்கும்போது அவர்கள் அலிரதில்லானுவை பார்த்த உடனே அவர்களுக்கு விளங்கிருச்சு அவர்களுக்குள்ள பேசியும் கொள்றாங்க நாம தோக்க போறோம் ஏன்னா அலி ரிலானுடைய அங்கு அவைங்களை எல்லாத்தையும் குறிப்பிட்டு தவறாத இருக்குது அவர்கள் படித்து இருக்கிறாங்க அப்ப அவர்கள் தெரிஞ்சிருச்சு நாம வந்து அப்படி அவர்களுக்குள்ள பேசியும் இந்த போர்ல அந்த ஒவ்வொரு போர்லையும் முஸ்லிம்கள் வந்து ஒரு அவர்களை ஊக்க முட்டுவதற்காக முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு ஆர்வம் முட்டுறதுக்காக ஒரு ஸ்லோகன் மாதிரி சொல்லுவாங்க அல்லாவை நினைவு கூறக்கூடிய வகையில் அங்கு வந்து ஒரு சிறிய வார்த்தைகளை ஸ்லோகன் சொல்லுவாங்க யார் மன்சூர் அமித் அமித் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பான் போர் சொல்லிகிட்டே இருப்பான் அர்த்தம் அர்த்தம் என்ன சொன்னா வெற்றியாளர்களை வெற்றியாளர்களே கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு தான் அர்த்தம் அப்ப அடுத்ததாக இந்த படை இந்த குறிப்பாக இந்த படையில வந்துட்டு இந்த போர்ல இருந்து நடந்த சில சில குறிப்பிட்ட சம்பவங்கள் நம்ம பார்ப்போம் முக்கியமான சில சம்பவங்கள் பார்ப்போம் முதலாவதாக ஒரு வீர தீரமான ஒரு சகாபி ஒரு நபர் வீர தீரமான நபர் என்ன பண்றாரு அங்கு எல்லாத்தையும் வெட்டி சாய்த்துக்கொண்டு பல நபர்களை வந்து வெட்டி சாய்த்து கொண்டு இருக்கிறார் அப்ப இவரை பார்த்து நபீசராசம் என்ன சொல்றாங்க நல்லா வீர தினமா விட இவரை பார்த்து நபீஸ்வரம் இவர் நரகவாதி அப்படிங்கிறாங்க சகாபாக்களுக்கு ஒரே ஆச்சரியம் இலடா இவர் இவ்வளவு வீர தீரமா பயங்கரமா ஒரு முஜாஹிதா இருக்கிறாரு இவரை பார்த்து நபிசிலாளர் சொல்றாங்களே அப்படின்ன பிறகு இப்ப என்ன பண்றாங்க நிலைமையாக இருந்தாலும் அவருடைய நிலைமை என்ன என்னன்னு பார்த்தாவனும் எதனால வந்து இவரை நபிசிலாளம் இப்படி சொல்றாங்க அப்படி பார்த்தே ஆகணும் சொன்னவுடனே இவர் வந்து இவங்களை நோக்கியே போறாங்க பின்னாடி இவர் போறாரோ அடுத்துக்கொண்ட பிறகு இவர் வந்து இறந்து போயிடறாரு சூசைட் பண்ணி இறந்து போயிடும் அப்ப சகா பாக்கலுக்கு புரிந்தது இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறார் நபி ஏன்னா அவர் நபி நபிக்கு வகை அறிவிக்கப்பட்டிருக்கும் அப்ப சஹாபாக்களில் புரிஞ்சு செய்தி வந்து நபிசுல்லா சொல்லப்பட்ட போது அனுப்பி யாரு மக்கள் அல்லாவை ஈமான் கொண்டவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும் அதே போல அல்லாஹ் அந்த நபர்களை கொண்டுதான் அதாவது முஸ்லீம்களை கொண்டுதான் அதுவும் உண்மையான நம்பிக்கையாளர்கள் கொண்டுதான் இந்த சூசைட் பண்ணவங்களை குறிப்பிட்டு அவர்களை போல அல்லாம உண்மையான முஸ்லிம்களை மூவிர்களை கொண்டுதான் அல்லா இந்த மார்க்கத்திற்கு வெற்றி அளிப்பான் அப்படின்னு நீங்க போய் அறிவிப்பு செய்யுங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறான் அடுத்து ஒரு முக்கியமான சம்பவம் நபிசுல்லா படையில் வந்து இணைந்து கொண்ட ஒரு காட்டு அரபியை பற்றிய ஒரு சம்பவம் இவர் வந்து இவருக்கு வந்து கனிமத்து வந்து கொடுக்கப்படுது போர் முடிஞ்ச பிறகு கனிமத் போர் பொருள் பங்கு வைக்கப்படும் இவருக்கும் கனிமத் கொடுக்கப்படுது நபிசுல்லா வந்து இவர் கேட்கிறாரு இதற்காகத்தான் நான் உங்களை ஈமான் கொண்டு இதற்காகத்தான் நான் இது வந்தேன் நினைக்கிறீங்க எனக்கு இந்த கனிமத்தில தேவை நான் எதுக்கு வந்தேன்னு சொன்னா இதுக்காக வந்த தொட்டு காட்டி தொண்டையை தொட்டு காட்டி அர்த்தம் இங்க வந்து ஒரு அம்பு பாய்ந்து நான் இங்க இங்க வந்து ஒரு அம்பு பாய்ந்து நான் மரணித்து சொருக்கம் போயிட மாட்டேனா அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் நான் வந்தேன் அந்த போர் புடிஞ்சிருச்சு அவரு சகிதாங்க அம்பு படல உயிர் தப்பித்துக் கொண்டாரு நான் வந்தது இங்க அடிபட்டு இங்க அம்பு பாய்ந்து நான் ஷஹீதாவனும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக வரல அப்படின்னு சொன்ன பிறகு நபிசுல்லால வந்துட்டு முதலாவதாக இங்க கனிமத்துல என்னன்னு கனிமத்து நமக்கு போரில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் நபிசுல்லால என்ன பண்ணுவாங்க அங்கு பிரித்து வைப்பாங்க சகாபாக்களுக்கு மத்தியில ஐந்தாக பிரித்து அதுல வந்து ஒன்று அல்லாவுக்கும் ரசூலுக்கும் அது எது எதுக்கு பிரியும் அப்படின்னு அல்லா சட்டம் சட்டம் இயன்றான் ஏழைகளுக்கு வரியவர்களுக்கு இது போல மீதி நான்கு பங்கு வந்த பிரித்து கொடுக்கப்படும் உதவி செய்வாங்க இவரும் வந்து அடுத்த போர்கள கலந்து கொள்றாரு இவர் வந்து எந்த இடத்தை குறிப்பிட்டு நபிசுல்ல சொன்னாங்களோ அதே இடத்தில் அம்பு பாய்ந்து அவர் கலந்து கொண்ட ஒரு போரில் ஷஹீதானுக்கு என்ன பண்றாங்க அவர்கள் போர்த்து அதே துணியை எடுத்து இவருக்கு கஃனிடுறாங்க வைக வரக்கூடிய ஒரு சகிதான அறிவிப்பு அப்ப எவ்வளவு ஒரு கண்ணியம் இவருக்கு ஒரு காட்டு அரபி அவருக்கு தான் ஷஹீதாக அல்லாஹுடைய பாதையில் மரணத்து சொருக்கம் போகணும் அதுவும் வந்து கொடுக்கக்கூடிய கனிமத்து கூட வேணாங்கிறார் ஹலால் அல்லாஹ் நபியுடைய வருமானமே கனிமத்தாக தான் இருந்துச்சு அதற்கு முன்னதாக வியாபாரம் செய்து கொண்டிருந்தாங்க அதன் பிறகு போரில் கிடைக்கக்கூடிய பொருட்களை அவர்கள் வந்து அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருந்தாங்க அவர்களுடைய முபாரக்கான கையை கொண்டு அடக்கமும் செய்யறாங்க துவாவும் செய்யறாங்க இந்த ஹதிசை அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் சொல்றாரு இவர் அதாவது இந்த நபர் இன்னார் வந்து உன்னுடைய பாதையில் முஜாஹிதாக வந்து மரணித்திருக்கிறாரு அவருக்கு நான் சாட்சி அப்படின்னு நபி சிவாவசன் துவா செஞ்சிருக்கிறாங்க எத்தனை சகாபாக்கள் ஆசைப்பட்டாங்க நாம் முன்னாடியே பார்த்தோம் உருவாபின் மசூத் என்ன போய் சொன்னார் குறைசியிடத்துல அவர் ஒரு முடி கீழே உழுவாங்க அதை சகாபாக்கள் பிடித்துக் கொள்றாங்க அவர் ஒழு செய்ற தண்ணியை கூட கீழே மண்ணில் விட விட ஏந்தி கொள்றாங்க அவ்வளவு மரியாதை புனிய புனிதமாக நபி கருதுறாங்க அப்படி அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தின் மத்தியில ஒரு நபர் காட்டரவி அவருக்கு கஃனிட நபியை போத்து இருந்த அவருடைய முபாரக்கான உடலில் இருந்த அந்த உடையை எடுத்து நபி சுல்லா அலுவலம் கஃன் இடறாங்க மேலும் நபிசுல்லா அலுவலமே அவருக்கு சாட்சியாளர் ஆகிறாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு கண்ணியம் இந்த ஷகீரான காட்டரவி கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத நாம கருத்துல கொள்ளும் அடுத்ததாக அபுல் இஸ்லாம் ரத்தியல்லா இவருடைய சம்பவம் இவர் வந்து ஒரு ஆட்டு மந்தை என்ன போகுது என்ன ஆகுது சொன்னா கோட்டையை நோக்கி போகுது யூதர்கள் வந்து கோட்டைக்குள்ள கொண்டு போறாங்க இதை கொண்டு போகும் போது நபிசில்லாஸ்வம் வந்து இந்த ஆட்டு மந்தையிலிருந்து ஆடுகளை எடுத்துட்டு வர்றது யாரு நமக்கு உண்பதற்காக ஆடுகளை வந்து நீங்க எடுத்துட்டு வர்றது யாரு இருக்கிறீங்க தயார் போது இவர் என்ன பண்றாரு இவர் போய் எடுத்துட்டு வர்றாரு எடுத்துட்டு எடுக்க வரப்போகும் போது நபிசுலஸ்வம் இவர் போகும்போதே இவருக்கும் துவா செய்றாங்க இவர் எங்களோட இருக்கும் காலத்தை வந்து நீ அதிகப்படுத்துவாயாக அப்படின்னு இவரும் போயிட்டு ஆட்டை வந்து என்ன எடுக்க போகும்போது எல்லா ஆடுகளும் ஆடுகள் மட்டும் ரெண்டு ஆடை வந்து உணவுக்காக எடுத்துக்கொண்டு வராங்க எடுத்துக்கொண்டு வரும்போது இவர் குறிப்பிடுவாரு இவர் அறிவிக்கக்கூடிய அதிசயிருந்து நபிசுல்லா நோக்கி வரும் வரையும் நான் ஆட்டுடைய எடையை உணரவே இல்லை அப்படிங்கிறான் கடைசி வரைக்கும் ஆட்டுடைய எடையை நான் உணரவே இல்லை மேலும் அவர் அழுது அழுதுவாரு புலம்புவார்கள் ரொம்ப கஷ்டப்படுவாரு துக்கப்படுவார் துயரப்படுவார் ஏன்னு சொன்னா இவர்தான் சகாபாக்கள்ல அதிக காலம் வாழ்ந்து மரணித்த சகாபாக்கள் இவரும் அடிக்கடி துக்கப்பட்டு அழுவாரு நபிசுல்ல மரணித்துட்டாங்க என்னுடைய தோழர்கள் எல்லாம் மரணித்துட்டாங்க எனக்கு வந்து மரணம் அவர் வந்து கவலைப்படுவார்கள் ஏன்னு சொன்னா நபிசுல்ல துவா நபிசுலாசி என்ன பண்ணாங்க இவரை வந்து எங்களோடு அதிக அதிக காலம் வாழ வைப்பாய் அப்படின்னு செஞ்ச துவா இவருக்கு எந்த அளவு அவர் துக்கப்படும் அளவுக்கு அதிகமான காலம் வாழ்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கருத்துல கொள்ள வேண்டியிருக்க அடுத்த சம்பவம் அடுத்து நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு அப்துல்லா பின் முகப்பர் ரதியுல்ல இவரு வந்து என்ன பண்றாரு அங்கு போர் நடந்து கொண்டிருக்கும் போது என்ன என்ன நடக்குதுன்னு சொன்னா போர்ல அங்கு இருந்த ஒரு கோட்டையில அந்த இருந்த ஒரு கோட்டையில கொழுப்பு கிடைக்குது இவருக்கு கொழுப்பாளர்கள் உண்வாங்க நம்ம தெரியுப்ப நம்ம கரிய பலப்படுத்த பூகண்டம் போட்டு வைக்கிறோம்ல அந்த மாதிரி கொழுப்பை பதப்படுத்தி அதை எண்ணெயாகவும் உணவாகவும் பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க யூகர்கள் அந்த கோட்டையில் வந்து இவருக்கு கொழுப்பு கிடைக்குது இதை எடுத்துட்டு வந்துட்டார் சாக்கோட எடுத்துட்டு வர்றாரு ஒரு மூட்டைய எடுத்துட்டு வரும்போது அங்க வந்து மற்றவர்களும் வந்து அதை வாங்க வராங்க மற்றவர்கள் வாங்க வரும்போது இவருக்கு கொடுக்க மாட்டேன் நான்தான் எடுத்தேன் அப்படிங்கிறார் அப்ப அங்க ஒரு தள்ளுமுல் வந்துருது இவரு மூட்டை பிடிச்சிட்டு விடமாட்டிக்கிறாரு மற்றவங்க வந்து இது பொதுவான பொருள் கொடுங்க அப்படின்னு இழுக்கிறாங்க இழுத்த உடனேயே நபிசுல்லா சிலம் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்து இவர் வந்து இந்த கொழுப்புக்காக இப்படி சண்டை போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்து சிரிக்கிறாங்க சிரிச்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது சஹாபாக்கள் சொல்றாங்க இந்த மாதிரி இதுதான் நடந்துச்சு இதுக்குதான் அவர் சண்டை போடுறாருன்னா நபிசுல்லா சொல்றாங்க அந்த கொழுப்பு அவர்கிட்ட விட்டுருங்க அவரே சாப்பிட்டு போய்டும் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த சிரிச்சதை பார்த்துட்டு நபிசுல்ல சிரிச்சதை பார்த்துட்டு இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது கஷ்டமான பிறகு யாரு இந்த பின் முஹர் ரமக்கு கஷ்டமான பொருள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பகிர்ந்தெழுத்து நான் சாப்பிட்டேன் அப்படின்னு இவரும் இவரே அறிவிக்கக்கூடிய ஹரிசு இப்ப இங்கு நாம நாம கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த கனிமத் பொருள் கனிமத் பொருள் பொதுவாக நாம எதெல்லாம் எடுக்கிறோமோ அதையெல்லாம் வந்து ஒன்று சேர்த்து வைத்துட்டு அதன் பிறகு அங்கு நபியால் பங்களிக்கப்படணும் பிரித்து கொடுக்கப்படணும் அப்ப இந்த உணவுப் பொருட்களுக்கு மட்டும் இந்த அதிசை குறிப்பிட்டு உணவுப் பொருட்கள் மட்டும் ஒருவர் எடுக்கிறார் சொன்னால் ஆன் தாட்லேயே அந்த இடத்திலே உண்பதற்கு எடுத்தவருக்கும் அவர் தனியாகவும் உண்ணலாம் அல்லது அனைவருடன் பங்கிட்டும் உண்ணலாம் உணவு அல்லாத பொருட்களை நாம வந்து படையில கொண்டு வந்து சேர்த்திடணும் ஒரு துணியாக இருந்தாலும் சரி ஒரு தருணத்தில் ஒரு துணியை ஒருத்தர் அந்த படை பொருட்களோட கனிமத்தோடு பொது பொருட்களோட சேர்க்காம ஒரு துணியை தான் எடுத்துக்குவார் நரகத்துட துண்டை வந்து தூக்கி கொண்டு போறாரு உலமாக்கள் அடுத்த ஒரு சம்பவம் அல் மரா அல் காரியெல்லாம் இந்த சிறுமி இவர் என்ன பண்றாங்க படை கைபரை நோக்கி போகுது அப்படின்னு உடனே நபிசலாம் இவரையும் இவங்களும் வந்து அனுமதி கேட்கிறாங்க இவர் வந்து கஃபார் கோத்திரத்தை சார்ந்தோம் இந்த கஃபார்கள் வந்து இஸ்லாத்திற்கு முன்னதாக கொள்ளையடிக்கிறது இவங்களுடைய தொழிலாக இருந்தது போற அவங்க அவங்க வழியை தாண்டி போறவங்க அதே போல தேடி சென்று கொள்ளையடிக்கக்கூடியதான் அவங்களுடைய தொழிலாக இருந்தது அந்த கோத்திரத்திலிருந்து இஸ்லாத்திற்கு பிறகு முழுவதுமாக மாறிட்டாங்க அந்த கோத்திரத்திலிருந்து இந்த அல் அல் மரா அல் காரியா ஒரு சிறுமி இணைஞ்சுக்கிறேன் அவங்க வரக்கூடிய நபர்களுக்கு காயம் படக்கூடிய நபர்களுக்கு தண்ணி கொடுக்கிறது மருந்து போடுறது ஒத்தாசைகள் இணைந்து கொள்றேன் அப்படின்னு கேக்கும் போது நபிசுலாலும் இவர்களை அனுமதிக்கிறாங்க நபியை பாதி இவங்க என்ன பண்றாங்க ஒட்டகத்துல லக்கேஜ் எல்லாம் வச்சு அதன் பிறகு நபிசுர்லஸ்வரம் உட்கார்ந்து இருப்பாங்க அப்ப லக்கேஜோட லக்கேஜும் இருக்கும் அதே போல நபர்களும் உட்காந்துருப்பாங்க லக்கேஜுக்கு மேல நபிசுலாசும் இந்த சிறுமியை இங்க மதினாவிலிருந்து கைபூர் வரைக்கும் இவர்கள் முன்னாடி உட்காந்து போறாங்க சிறுமி என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த லக்கேஜ்ல இருந்து இறங்கும் போது ரத்தத்தை பாக்கிறாங்க அவங்க வைத்திருந்த அந்த லக்கேஜ்ல ரத்தம் இருக்கு அதாவது முதல் முறை மாத விழா இவங்களுக்கு இதை பார்த்த அந்த சிறுமிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நபிசுல்லா லக்கேஜ் நாம வந்து இப்படி அசிங்கமண்டமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவர்களுடைய முகத்திலேயே ரொம்ப ஒரு மாற்றம் இருக்கு நபிசுல்லா எந்த கவனப்படா எதுவும் பண்ண நீ கஷ்டம் எல்லாம் படத்தின்னு சொல்லிட்டு நபிசுல்லாஸ்லாம் அவர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க உப்ப தண்ணியில கரைச்சு நீங்க என்ன பண்ணுங்க சுத்தம் செய்யுங்க உங்களுடைய அங்க அவயங்களையும் சுத்தம் செய்யுங்க இந்த பொருட்களையும் சுத்தம் செய்யுங்க அப்படின்னு இங்கு அவங்களுக்கு கொடுத்த சொல்லிடுறாங்க சொன்ன பிறகு அந்த பெண்ணும் உப்பை தண்ணியில கரைச்சு அவர்கள் சுத்தம் செய்து கொடுறாங்க சுத்தம் செய்து கொண்டு அதே போல போர் முடிந்துருது போர் முடிஞ்ச பிறகு நபிசுல்லாலும் இந்த பெண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த சிறுமியை அழைச்சிட்டவரை சொல்லி பொதுவாக வந்து நபிசுல்லாலு கிடைத்த அவர்கள் பங்கு வரக்கூடிய ஒரு நெக்லஸ் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு எல்லாரும் எடுத்து முபாரக்கான கையில இந்த மாட்டி விடாங்க சஹாபாக்கள் என கிடைச்சதா எனக்கு நினைச்சிருந்ததா ஒரு நெக்லஸ் இருக்கு இந்த சஹாபிய பெண்கள் இவர் மரணிக்கும் வரை இதை வந்து கலட்டவே இல்லை எந்த தருணத்திலும் இதை கழட்டினதே இல்லை அவர் மரணித்த பிறகும் என்னை இதோட நீங்க அடக்கமான சொல்லி அதோட இன்னும் அடக்கப்பட்டு அதே அதே நெக்லஸ் இன்னும் அவர் கபரில் இருக்க அதே போல இவர் தான் மரணிக்கும் வரை உப்பை தண்ணீர் கரைச்சுதான் நான் வந்து என்னுடைய மாதவிட ஏற்படும் போதுதான் சுத்தப்படுத்துவேன் அப்படிங்கிறேன் இப்ப நபி ஒன்னு சொன்னாங்கன்னு சொன்னா மரணிக்கும் முறை அதை இருந்தாங்க இன்னும் வசிய செஞ்சிருந்தாங்க நான் மரணித்தா என்னை குளிப்பாட்டும் போது தண்ணில உப்பை கரைச்சு குளிப்பாட்டுங்க நபியுடைய ஒரு சொல் சாதாரணமாக நீங்க சுத்தாக நீங்கரை சொன்ன ஒரு விஷயத்துணுக்கமாக பின்பற்றுறாங்க ஏதோ ஒரு காமிக்ஸ் கதை நாவல் கேட்டு போறது கிடையாது நம்ம வாழ்க்கையில இது போல மாற்றம் வரணும் அப்படிங்கறதுக்காக தான் வரலாறு படிக்கிறது அந்த வரலாறு கேட்கறது மாற்றம் வரணும் நம்ம இடத்துல அதற்கு தான் வரலாறு படிக்கிறோம் நம்ம அடுத்ததாக இந்த யுத்தம் முடிஞ்சு வரும்போது திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது ரெண்டு யூத பெண்கள் அவர்களால் நேர்ந்த இரண்டு சம்பவங்களை பார்ப்போம் முதலாவதாக ஜைனிஸ் இவர் இந்த யூத பெண்மணி என்ன பண்ணதுன்னு சொன்னா இந்தம்மா அவங்க எல்லாத்தையும் சஹாபாக்கள் சிலருக்கு நபிசுவாசத்துக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து உணவு கொடுக்குறேன் நீங்கம்மா நான் வந்து உணவு உண்ணுங்க அப்படின்னு சொல்லி விருந்துக்கு அழைக்கும் போது ஏற்றுக்கொள்றாங்க ஏற்றுக்கொண்டுட்டு நபிசுல்லா அலஸ்வன் விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய பகுதியில் நபிசுல்லா பொதுவாக ஆட்டுடைய சப்பைகளை குறிப்பாக முன் சப்பைகளை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அந்த இடத்துல வந்து ரெண்டு முன்சப்பைலையும் இந்த என்ன பண்ணிருந்தது விசத்தை ஏத்திருது சமைக்கும் போதே கொடுமையான விஷம் இந்த விசத்தை ஏத்தின பிறகு அதுல ஒரு சப்பை வந்து நபிசுல்லாலும் ஒரு ஆட்டு சப்பை நபிசுல்லாக்கும் இன்னொன்று வந்து பிசுபின் பரா அதில்லான விவருக்கும் போகுது அப்ப நபிசுல்லம் எடுத்து கடிக்கிறாங்க கடிக்கும் போது கரெக்டா முழுங்க கூட இல்ல முழுங்கறது கூட அல்லாவிடம் அறிவிப்பு வந்துருது இது வந்து விஷம் இருக்கு ஆனா விசிறுபின் பராதாரதி இல்லாம சாப்பிட்டுறாங்க மரணிச்சிடுறாங்க இப்ப உடனே அங்கு மரணித்த பிறகு இவர்கள் சகாபாக்கள் வந்து இவர இவரை வந்து இந்த பெண்ணை வந்து பொதுவாகவே வந்து ஒருவர் ஒருத்தரை கொலை பண்ணிட்டாருன்னு சொன்னா இஸ்லாமத்தில் அதே தண்டனை தான் அவருக்கும் இப்பதான் நம்ம பார்த்தோம் நபிசுலாச்சனம் தன் பங்குக்குள்ளோ அவர்களுடைய உறவினர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் கூப்பிட்டு கேட்டாங்க ஏன் வந்து நீங்க வந்து விஷம் தரீங்க ஏன் இதுல வந்து விஷம் கலந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது கேக்கும்போது இவர்கள் சொல்றாங்க இந்த ரசம் வச்சோம் ரசம் வச்சு கேக்கும் போது ஆமா வச்சோம் அப்படிங்கிறாங்க ஏன் வச்சுங்க அப்படின்னு கேட்டா நீங்கிருவீங்க எங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சது நபியா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் விசாரம் வச்சேன் அப்படின்னு பதில் அப்ப அதன் பிறகு அந்த பெண் கொல்லப்படுறாங்க அறிவிக்கக்கூடிய அதி சகிப் புகாரில நாலாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டாவது அதிசாக குறிப்பிடப்பட்டிருக்கு நபிசல்லா அலிஸ்லம் தன்னுடைய மரண நேரத்துல கடுமையான காய்ச்சல் இருக்கும் போது வருஷத்துக்கு அந்த காய்ச்சலான கடுமையான நேரத்துல குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்ப நான் அந்த ஒரு விச அந்த விஷம் வந்து என்னுடைய வாயில் வைத்து நான் திரும்ப துப்புனே அதனுடைய வேதனையை இன்னைக்கு நான் உணர்றேன் அந்த விஷத்தினால என்னுடைய ரத்த குழாய் வந்து அருந்து போகக்கூடிய போவது போல இருக்குது அப்படிங்கிறாங்க இது ஆயிசாரது இல்லானுகா அவர் நபிசுலாசத்துடைய மனைவியார் நம்முடைய அன்னை ஆயிசாரது இல்லா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அப்ப ஒரு விஷம் பொதுவாகவே சாப்பிட்டா கூட நமக்கு பொதுவாகவே தோணும் அல்லா சொல்றான் குரான் மக்களிடம் இருந்து உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு அல்லா சொல்றான் இப்ப நம்பிக்கையா வந்து இந்த விஷத்து வருஷம் கழிச்சு வரும் இது வந்து ஒரு கான்டர்ட்டியா இல்லையா ஒரு மாற்றமா இல்லையா விஷம் வந்து மாற்றம் தெரியுமா இதை பத்தி நம்ம சிலம் குறிப்பிட்டதற்கு எந்த ஒரு ஆதாரமோ அதை செல்ல பார்க்கவே முடியாது வரலாறு ஆதாரங்களை பார்க்கவே முடியாது அப்ப பெரும்பான்மையான உலவாக்கள் என்ன சொல்றாங்க அளிப்பேன் அப்படின்னு சொன்னது நபிசுலாலுடைய மிஷன் அவர்களுடைய டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் பாதுகாப்பு அளிப்பேன் எப்ப நபிசுல டாஸ்க்கு முடிஞ்சது அல்ல வந்து உங்களுடைய மார்க்கம் இன்று இன்றைக்கு முழுமையாக்கப்பட்டு விட்டது அப்படின்னு வங்கிகரிக்கிறானே அந்த நேரத்தோட நபிசுல்லால கொடுக்கப்பட்ட அந்த மிஷன் டாஸ்க் முழுவதாக முடியுது அதன் பிறகு அல்லா அந்த அந்த பாதுகாப்பை வந்து பின்வாங்கி கொள்றான் அப்ப அப்ப சாப்பிட்டது ஆன் தாட்ல அந்த சகாபியர் கடுமையான விஷயம் மூன்று வருடம் கழித்து நபிசுவா அல்லா கொடுத்த அந்த ப்ரொடெக்ஷனை வந்து நபிசுவரா மனிதர் அவரும் மரணிக்கணும் மரணிப்பார் அப்படின்னு நல்லா கூட சொல்றான் ஊதிய யுத்தத்தில் நடந்த ஒரு சம்பவம் அவரும் மரணிப்பாரு அவர் மரணிச்சா நீங்க மார்க்கத்தை விட்டு பின்னோக்கி ஓடிடுங்களா நல்லா கொஸ்டின்லாம் கேட்கலாம் இதன் வந்து ஆனா வந்து தன்னுடைய மரண நேரத்தில் வருதே அதோட அர்த்தம் பொதுவாகவே உடனே இம்பாக்ட அவங்களுடைய டாஸ்க் முடியிறவரை அல்லது பெயின் கில்லர் கில்லர் போட்டோம் அஞ்சு மணி நேரத்துக்கு அதன் பிறகு வலிக்கும் கடுமையான போல அந்த கடுமையான விஷத்தில் இருந்தும் அல்லா பாதுகாத்தான் எப்ப தன்னுடைய பாதுகாப்பை பின்வாங்கிக் கொண்டானோ அப்பதான் அந்த விஷத்துடைய இம்பாக்ட் நபிக்கு தெரிந்தது நபிக்கு முன்னாடி மற்ற மனிதர்களாக இருந்து இருந்திருந்தால் அப்படிதான் சகாபி மரணித்து இருந்தார் அடுத்த அடுத்த பெண்மணிந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதா வரக்கூடிய அமர்வுகளில் பார்ப்போம் அப்ப சகாபாக்கள் எந்த அளவு அல்லாவுடைய பாதையில் சிரமப்படுவதையும் அல்லாவுடைய பாதையில் சிரமப்பட்டு போரிட்டு சகிதாவதை ஆசைப்பட்டார்களோ அல்லாவுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக இருந்தார்களோ அதே நம்மை அனைவரும் அல்ல ஆக்கியவர்கள வேண்டும் என்று சுகாசனாக முடித்துக்கொள்கிறேன் வாக்குவிதமான வழித்தாக இருந்தார்